அன்பார்ந்த நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கதையோடு உறவாட நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜயானந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு அற்புதமான தெனாலிராமன் கதை தெனாலிராமன் தன் வீட்டுக்கு திருட வந்த ரெண்டு திருடங்களை எப்படி சமாளிச்சாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா தெனாலிராமன் வந்து அன்னைக்கு அரச சபையிலிருந்து வந்த பிறகு மனைவி ரொம்ப கோபமாக சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க தோட்டத்தில் இருக்க பயிர்கள்லாம் வாடி போயிருக்கு காய்கறி செடிகள்லாம் வாடிப்பை கிடக்கு நீங்கள் வந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சணும்னு யோசிக்கவே மாட்டேன்றீங்க ஒரு வேலையாலையாவது பிடிச்சி நீங்கள் தண்ணி பாய்ச்ச வைக்கலாம் அதை பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையவே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க தெனாலி ரமன் ஆமாம் அந்த வேலை வேறு பாக்கி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தார் அப்போ பார்த்தா வீட்டுக்கு பின்பக்கம் ஏதோ கொஞ்சம் சத்தம் கேட்டது என்னன்னு சொல்லி அவர் ஜன்னல் பக்கம் போய் நின்று அப்படியே விட்டு கவனிக்கும்போது வீட்டுக்கு பின்னாடி திருடங்க ரெண்டு பேர் ஒளிஞ்சுருக்கிறது தெரிஞ்சது அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கவனித்தார் அதாவது அவங்க வந்து இன்றைக்கி நைட்டு எல்லோரும் படுத்து தூங்கின பிறகு தென்னாளி ராமன் வீட்டுக்குள்ளே போந்து அவரோட பணம் நகை எல்லாத்தையும் கொள்ளையடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்ததை அவர் கேட்டுட்டார் ஆஹா இன்னைக்கு இவங்களை எப்படியாவது சமாளிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டாரு மனைவியை கூப்பிட்டு நான் சொல்கிறது எல்லாத்தையும் வந்து சும்மா கேட்டுக்கோ நீ எதுவும் பதிலுக்கு பேசாது அப்படிங்கிற மாதிரி வந்து மனைவி கிட்ட சைகை பண்ணிவிட்டு அவர் சத்தமாக திருடங்களுக்கு கேட்குற மாதிரி ஒரு தகவலை சொன்னார் இங்கே பாரு இன்றைக்கி காலம் கெட்டு போய் கிடக்கு நம்மளுடைய நகை பணமெல்லாம் வந்து பத்திரமாக வச்சுக்கிறது அவ்வளோ ஒன்றும் சாதாரண காரியம் இல்லை அதனால் நம்ம ஒன்று பண்ணுவோம் நம்ம கிணத்துல தண்ணி நல்லா நிறைய இருக்குது கிணறு ஃபுல்லாக தண்ணி இருக்குது நம்மளுடைய நகை பணம் எல்லாத்தையும் வந்து ஒரு பெட்டியில் போட்டு அதை கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே வீசிட்டோன்னு வச்சுக்கோ யாரும் அவ்வளோ ஆழத்தில் போய் அந்த பணத்தையோ நகையோ திருடியிட முடியாது அதனால் ஒரு பெட்டி எடுத்துகிட்டு வா பூரா நகை பணம் எல்லாத்தையும் அதில் போட்டு கொண்டு போய் கிணத்துக்குள்ளே தூக்கி வீசிட்டு வந்துடுவோம் நமக்கு தேவையானப்போ அப்புறம் கட்டி இழுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய பெட்டியை எடுத்துகிட்டு வந்து அதுக்குள்ளே டம்மு டுமுன்னு சத்தம் கேட்குற மாதிரி சில கல் வேறு மரக்கட்டைகள் வேறு வீட்டில் என்னென்ன தேவையில்லாத பொருள் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி உள்ளே பெட்டிக்குள்ளே போட்டார் உடனே திருடங்க நினச்சாங்க ஓஹோ நம்ம வந்து வீட்டுக்குள்ளே பூந்து கொள்ளையடிக்கலான்னு பார்த்தோம் ஆனால் தென்னாலிராமன் அவரே வந்து எல்லா பணம் நகை எல்லாத்தையும் வந்து பெட்டிக்குள்ளே போட்டு கொண்டு வந்து கிணத்துக்குள்ளே போட நம்ம கிணத்துக்குள்ளே குதித்து அதை எடுத்துக்கலாம் அப்படின் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வெயிட் பண்ணாங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க தெனாலிராமன் வந்து என்ன பண்ணார்னால் கல் கட்டை வேறகை என்னென்ன கிடைக்குதோ அந்த தேவையில்லாத பொருள்லாம் பெட்டிக்குள்ளே போட்டு பெட்டியை வந்து தூக்க முடியாமல் தூக்கிட்டு மனைவியையும் தூக்க சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு அந்த பெட்டியை அப்படியே கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து கிணத்துக்குள்ளே டமால்னு போட்டு வீட்டில் போய் கதவை சாத்திட்டு படுத்துக்கிட்டாங்க திருடுங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு வசமான வேட்டை சிக்கி அடிச்சிடா நம்ம எவ்வளோ வீட்டுக்குள்ளே போந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திருட வேண்டிய பொருளையெல்லாம் கொண்டு வந்து அவர் கிணத்துக்குள்ளே போட்டு போயிட்டார் நம்ம வந்து அதை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க பார்த்தா கிணறு பயங்கர ஆழமாக இருக்குது இதுக்குள்ளே குதிச்சு முங்கியெல்லாம் எடுக்க முடியாது நம்ம என்ன பண்ணலாம் இந்த கிணத்து தண்ணியை புறம் இறச்சி இறச்சி வெளியில் ஊற்றுவோம் தண்ணியெல்லாம் இறச்சி ஊத்தின பிறகு அப்புறம் கிணத்துக்குள்ளே இறங்கி அந்த பெட்டியை எடுத்துகிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பூரா தண்ணியும் இறச்சி வெளியில் ஊற்ற ஆரம்பித்தாங்க அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா வாளியை வச்சு தண்ணியை பூரா இறச்சி இறச்சி வெளியில் ஊற்றினோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வந்து பூரா தண்ணியை இறச்சி ஊற்றிடலாம் அதுக்கு பிறகு வந்து நம்ம கிணத்துக்குள்ளே இறங்கி பெட்டியை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டம் ஆனால் அவங்க ஒரு விஷயம் தெரியல என்னென்னா இந்த கிணத்துக்குள்ளே இருக்க தண்ணியை நம்ம எடுக்க எடுக்க பூமியிலருந்து இன்னும் அதிகமாக தண்ணி ஊறி கிணத்துக்குள்ளே வரும் கிணத்துல தண்ணி குறையவே குறையாதுன்றதை அவங்களுக்கு தெரியல இப்படியே அவங்க இறச்சி இறச்சி தண்ணியை வெளியில் ஊற்ற ஊற்ற அது கிணத்துக்குள்ளே தண்ணி ஊற ஊற விடிஞ்சே போச்சு நல்ல வெளிச்சம் பல விடிஞ்சு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்போ ரெண்டு பேருக்கும் புரிஞ்சது ஆஹா நம்ம முட்டாள்தனம் பண்ணிட்டோம் இப்போ வந்து பெட்டியும் எடுக்க முடில தண்ணியை பொழுதுனைக்கும் இறச்சி ஊத்துனது தான் மிச்சம் இனிமேல் இங்கே இருந்தால் நான் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திருடங்களும் ஓடிட்டாங்களாம் தெனாலி ரமணி இது எல்லாத்தையும் வந்து வீட்டுக்குள்ளேருந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாராம் நேற்று வருத்தப்பட்ட தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சலை செடிகளெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு பயிரெலாம் வாடி இருக்குன்னு க வருத்தப்பட்டு இருந்த பாரு ஒரு பைசா செலவில்லாமல் ரெண்டு பேரை வச்சு நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் தோட்டத்துக்கு தண்ணியும் பாஞ்சிருச்சு வீட்டுக்குள்ளே வந்து திருட வந்த திருடங்களையும் விரட்டி அடிச்சிட்டேன் எப்படி என்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு தெனாலிராமன் கேட்டாராம். அப்பதான் மனைவி சொன்னாங்களாம் நீங்கள் பல கே பலைய கில்லாடியாச்சே ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அடிச்சிட்டிங்க அப்படின்னாங்க என்னது ரெண்டு மாங்காய் ஒன்று கிணத்துல இருக்க தண்ணியெல்லாம் இறைச்சி பயிர்களுக்கு பாய்ச்சிட்டாரு ஒன்று ரெண்டாவது திருடு போக இருந்த நகைப்பணம் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாரு அப்போ இது புத்திசாலித்தனமான காரியம் தானே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குல்ல பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பையும் ஷேர் பண்ணி இந்த கதையும் அவங்களையும் கேட்க சொல்லுங்கள் சரியா நன்றி